சீரராஜ் செல்வம்பு சீர்கபே என் ஆசான் வீரராக இவருக்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் வீழ்ச்சி ஸ்ரீ சூரியசலகம் தொடர்பு பன்னியாசத்தின் வைசாலு விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அமெலவர்களே திருமதி அலமேல புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள மண்டலம் கே தபதி அயமபி ஷத்ரிமயம் வேத வேதிருவிரு சூரிய இதிலே வேதத்தினுடைய ஒரு பகுதியை தன்னுடைய சான்றுக்கு அழைக்கிறார் வேதத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இந்த சூரிய மண்டலமானது ரெகுவேதமாகும் அந்த சூரியனிலிருந்து வெளியாகும் கதிர்கள் சாமவேதமாகும் சூரியனுக்குள்ளே அனுரூபமாய் பொன்மயமாய் இருக்கும் திருமேனே அந்த சூரிய பகவான் எஜுர்வேதமாகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேத ரகசியத்தை இந்த ஸ்லோகத்திலே அவர் வைக்கிறார் இந்த வேத சான்றாக உள்ள வேத வாக்கியங்களையும் நீங்கள் கையில் வைத்திருக்கும் புத்தகத்திலே பார்க்கலாம் அதாவது இரண்டாவது முறையாக நீங்கள் வாங்கின புத்தகம் முருகதாஸ் எடிஷன்ல செகண்ட் எடிஷன்ல இருக்கும் என் மண்டலம் கை ஆகாசம் ஆகாயத்திலே தபதி ஒளிர்கிறானோ உஷ்ணமாய் இருக்கிறானோ தினக்கிருத்தகா நாளை உண்டாக்குபவன் தான் ருச்சோ அவன் ருக்வேதமாவான் அப்படிங்கிற இது ரொம்ப ஒரு நுட்பமான கருத்து என்ன அர்த்தம் சூரியன் எப்படி ருக்வேதமாவான் அவனுடைய கதிர்கள் எப்படி சாமவேதமாகும் சூரியனுக்குள்ளே இருக்கிற அந்த சூரிய எப்படி எஜுர்வேதமாவான் என்று நமக்கு கேட்க தோற்றம் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வேதத்துக்கும் அதிதேவதை உண்டு ஒவ்வொரு வேதத்துக்கும் சூக்ஷமன பொருள் உண்டு ஒவ்வொரு வேதத்துக்கும் பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்வரூபம் உண்டு அப்படி பார்க்கிற போது ரிக்வேதம் இந்த சூரிய மண்டலம் சம்பந்தப்பட்டது என்று சொல்ல வருகிறார்கள் வேதங்களிலே சிறந்ததாக சொல்லப்படுவது சாமவேதம் வெகுவேதத்திலே நிறைய கர்மகாண்டம் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏத்த என் மண்டலம் இந்த எந்த சூரிய மண்டலம் கே கே என்பது ஆகாசம் தபதி ஆகாயத்தில் ஒளியிருக்கிறதோ அப்படிங்கிறார் ஏன் ஆகாயத்தில் சொல்றார் நமக்குதான் சூரிய மண்டலம் ஆகாயத்தில் இருக்கிறது தெரியுமே ஏன் எப்படி சொல்றாருன்னா சூரியனுடைய அந்தரியாமை ஆகிய சூரிய நாராயணன் சூரியனுக்குள் இருப்பது போலே நம் உடம்புக்குள்ளையும் இருக்கிறான் அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லுது இங்க இருக்கிற சூரிய நாராயணனுக்கும் வானத்தில் இருக்கிற சூரிய நாராயணனுக்கும் தொடர்பு உண்டு அதைத்தான் அவர் அந்த மாதிரி ஆகாயத்தில் உள்ள அப்படின்னு பிரிச்சு பேசுறார் சூரிய நாராயணனுடைய கிருபை நமக்கு இந்த பிண்டத்தில் இருப்பதனால தான் இந்த சரீரமானது இயங்குகிறது நமக்கு தெரியாமலே இந்த சரீரத்தில் என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது மனித இதையும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவை துடிக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் நம்ம ஹார்ட்டு துடிக்குதே ஒரு லட்சம் தடவை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே துடிக்குது அதை நாம் எண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கிறோமா மேற்பார்வை பார்க்குறோமா துடினு சொல்கிறோமா துடிக்காதேன்னு சொல்கிறோமா தூங்கினாலும் எழுந்தாலும் பேசினாலும் உண்டாலும் உறங்கினாலும் என்ன செய்தாலும் அது பாட்டு துடிச்சுக்கிட்டு இந்த இதய துடிப்பினாலே நம் உடம்புல இருக்கிற குருதி ரத்தமானது அறுபதாயிரம் மைல் பிரயாணம் செய்கிறது ஒரு நாளைக்கு இந்த உடம்புக்குள்ள சுத்திட்டு வர தூரத்தை அட்ட ஸ்டெச்சு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அறுபதனாயிரம் மைல் தூரம் இந்த ரத்தம் ஒரு நாளைக்கு உடம்புக்குள்ள போயிட்டு இது எதனாலே அந்த நாராயணன் ஆகாயத்தில் இருப்பது போலே எங்கே அந்தரியாமையாக இருந்து இந்த இதயத்தை ஏவுவதனாலே மற்ற உறுப்புகளுக்கு மூளையிடமிருந்து உத்தரவு பெறுகிறது இதயத்துக்கு எங்கிருந்து உத்தரவு பெறுகிறது துடிப்பதற்கென்று யாருக்கும் தெரியவில்லை இந்த தவளையினுடைய இதயத்தை அறுத்து வெளியே போட்டால் அது மணிக்கணக்காக துடித்துக் கொண்டிருக்கும் இப்ப பள்ளிவாழ் கொஞ்ச நேரம் துடிச்சு அடங்கிடுது அது மாதிரி இல்லை தவளையின் இதயமானது ரொம்ப நேரம் துடிச்சுக்கிட்டு இருக்கும் காரணம் என்ன இதயத்துக்குள்ளே விலங்குகளுக்குள்ளும் மனிதனுக்குள்ளும் இதயத்துக்குள்ளே அந்த பகவான் இருக்கிறார் ஜீவசக்தி அங்க இருக்கிறது அதனால ஆகாயத்தில் இருக்கும் இந்த சூரிய நாராயண் தபதி தபதி என்றால் உஷ்ணமாய் இருக்கிறான் ஒளிர்கிறான் தினக்கிருத்தகா தினக்கிருத்தகான நாளை உண்டு பண்ண ஒவ்வொன் இப்ப தினகரன் ஒரு பத்திரிகை இருக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு பத்திரிகை பதினாறு பக்கம் கிடைக்குதுன்னு பரமாதமாக விளம்பரப்படுத்தி இருக்காங்க சூப்பரா இந்த தினகரன் அர்த்தம் என்ன ஒரு நாளுக்கு அதிபதி ஒரு நாளை உண்டு பண்ண போவான்னு அர்த்தம் தினக்கிறத திருச்சா ருச்சக ருக்வேதம்னு அர்த்தம் இது சம்பந்தப்பட்ட வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா தா ருச்சகா சருச்சாம் லோகா வேதத்தில் வந்திருக்கேன் இந்த வேதத்தில் என்ன சொல்லுது சூரிய மண்டலம் உங்கள் கண்ணுக்கு புலனாவது அது ருக்வேதமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றார் அர்ச்சிஹி யானி ஜோதந்தே தானி சாமானி அர்ச்சிஹினா அதனுடைய ஒலிகதிர்கள் இருந்து புறப்படக்கூடிய அந்த ஒலி கதிர்கள் யானி எவையோ ஜோதந்தே ஜோதந்தே அப்படின்னு சொன்ன பிரகாசமாக ஒளி அவற்றுக்கு அவ்வளவு தூரம் வந்து ஒளி எங்கிருந்து வருகிறது என்றால் அந்த சூரிய மண்டலத்துக்கு உஷ்ணத்தையும் ஒளியையும் உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது அது ஒளிமயமாக வருகிறது அந்த ஒளி வந்து என்னடா என்னன்னா தச்சிகி தீபே தன் மகாவிரதம் தானி சாமானி சாம்னாம் லோகா இது வேதம் வேதத்தில் இந்த ஒரிஜினல் நான் சொன்னது அப்போ சூரியனிடமிருந்து புறப்படும் ஒலிக்கதிர்கள் சாமவேதம்தான்ங்கிறார் அதனால தான் சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் வீட்டுக்குள்ள படணும் நம்ம மேல படணும்னு சொல்றது அது புனிதம் முனிவர்கள் சூரியனுடைய ஒலி கதிர்களையே உணவாக கொண்டு பல வருடங்கள் தவம் செய்வார்கள் அதுல டி விட்டமென்ட் இருக்கிறது தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான் அதுல என்னென்னமோ இருக்கு அது அவங்களுக்கு தெரியாது அப்படி சாமவேதமாய் இருப்பது ஒலிக்கதிர்கள்ங்கிற அப்படின்னா அர்த்தம் என்னென்ன சாம வேதத்திலே பகவானை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது முக்தி அடைந்த ஆத்மா பரமாத்மாவோடு கலக்கும் போது அடையக்கூடிய உணர்வு நிலைகளை சொல்வது சாம வேதம் பகவத்கீதையிலே கண்ணன் நான்கு வேதங்களிலே நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான் அப்படின்னா சாமவேதம் மற்ற வேதத்தை விட உயர்ந்தது நாம் நினைக்கிறோம் உணர்கிறோம் அதனாலதான் நம்மாழ்வார் எழுதிய திருவாயு சாமவேதம் என்று சொல்லுவார்கள் சாமவேத சாரம் என்று சொல்லுவார்கள் பகவானை பற்றிய விவரணங்கள் அதுலதான் ரொம்ப அடங்கி இருக்கு இதை அறிஞ்சிக்க மாட்டோமான்னு சொல்லிதான் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஞானிகள் கள்ளத்தனமாகவும் திருட்டுத்தனமாகவும் மாறுவேஷமாகவும் இந்த நாட்டுக்கு படையெடுத்தார்கள் முயற்சி செய்தார்கள் தலைகீழாயிருந்து தவம் செய்தார்கள் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை ஆனா நாம இன்னைக்கு சாம வேதம்லாம் படிக்கிறதுக்குரிய வாய்ப்போடு இருக்கிறோம் கூவுவதற்கு ஆள்கள் இருக்கிறார்கள் கேட்பதற்கு செவிகள் தான் இல்லை ஏன்னா நமக்கு அதில் அருமை தெரியல ஏன்னா சாம வேதத்தின் சாரம் அதாவது பகவானுடைய சாநித்தியம் நம் கண்காண உணர்வது என்பது சூரியனுடைய ஒலிக்கதிர்களில இருக்கின்றது அப்படின்னா தூரத்தையே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றின்னு ஒரு சினிமா பாட்டுக்காரன் எழுதுனா அழகா இந்த ஆதித்யனுடைய ரகசியத்தை எங்கேயோ இருக்கிற சூரிய நாராயணன் நம்மை எட்டி தொடுகிறான் எதன் மூலமாக தன் நீண்ட கரங்கள் மூலமாக ஒளி கதிர்கள் மூலமாக சூரியனுடைய அந்த ஒளி என்று சொல்லப்படும் வெயிலானது சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் அதனால தான் சூரியனுடைய வெயில் நம்ம மேல பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி சிறுநீர் கழிக்கக்கூடாது மூக்கு சிந்தக்கூடாது காரி தூக்கக்கூடாது அஹ் அமங்கலமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது மலமூத்திரங்கள் கழிக்கலாகாது நிர்வாணமாய் நிற்கலாகாது ஆபாசமான செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பூனை முதற்கொண்டு மலம் கழிச்சிட்டு உடனே மண்ணை போட்டு மூடும் அறிவுக்கு கிடையாது அவன் பாட்டுக்குன்றா இமயமலையை பிடிச்சு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுவான் நமக்கு என்னடா வேலை முடிஞ்சு போச்சுன்னு வெயில் அதுல படுவதற்கு இவன் காரணமா இருந்தான்னா இவனுக்கு அந்த பாவம் வந்து சேரும் அப்போ சாமவேதத்துக்கு சமமான சூரிய ஒளிக்கரணங்கள் என்று சொல்கிறார்கள் எப்பவுமே வெளிச்சத்துக்கு பிரகாசத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது இப்ப கண்ணன் கருப்பு தான் ராமன் கருப்பு தான் இருந்தாலும் உலகத்தில் வெள்ளை நிறத்துக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கு நம்ம சமீபத்தில் இந்த விடுதலை சிறுத்தை வீரர் நம்ம திருமாவளவன் ஒருத்தருக்கார் இல்லையா அவர் நம்ம லண்டனுக்கு போயிருந்தாராம் ஏதோ ஒரு விஷயமா அங்கே வந்து தேம்ஸ் நதிக்கரையில் போன போது அங்கே எகிப்திய பெருமிடுகளை எல்லாம் பார்வைக்கு வைத்திருந்தார்கள் அங்கே வர்றவங்களையெல்லாம் வந்து ஒரு பெயிண்டர் உட்காந்து ஓவியமாக வரைஞ்சி கொடுத்து ஒரு ஓவியத்துக்கு மூணு பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ்ன்னு வாங்கினாரான் இவருக்கு ஆசை வந்து என்னையும் வரைங்க நான் உங்களுக்கு மூணு பவுண்டு கொடுத்துறேன்னு சொன்னபோது அவர் சொன்னாரான் கருப்பர்களை நாங்கள் வரைவதில்லை அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்போ அங்கே வெள்ளக்கார நாட்டில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இப்படி கோட்பாடு இருக்குது நம்ம நாட்டில் தான் ஜாதி கொடுமை இருக்குது மனிதனை மனிதன் இறக்குகிறான்னு தாழ்த்துக்கிறான்ங்கிறான் அங்கே இங்கே இருந்து போன ஒரு மனுஷன் கருப்பாக்குறாங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஓவியம் நான் வரைய முடியாது நீ மூணு பா பிரிட்டிஷ் பவுண்டு கொடுத்தா என்ன மூவாயிரம் பவுண்டு கொடுத்தா என்ன கருப்பிற்கு நாங்கள் வரைய மாட்டோம் அப்படின்ட்டான் வெள்ளைக்கு அவ்வளோபடியுமாண்டு அது இந்த பகட்டான வெளிச்சத்துக்கு எப்பவுமே ஒரு கவர்ச்சி உலகத்தில் இருப்பதற்கு காரணம் அதில் சூரியனுடைய அம்சம் இருக்கிறது எல்லா வண்ணங்களிலும் அது நீல நிறமாயிருந்தாலும் செந்நிறமாயிருந்தாலும் பச்சை நிறமாயிருந்தாலும் எல்லாத்திலையும் டாமினேட் பண்ணி நிற்கிறது வெள்ளைதான் ஒரு வெண்மை நிறம் தான் ஏழு வண்ணங்களாக பிரிக்கின்றன அதை நம்ம பார்க்கிறோம் சாமவேத சாரம் அந்த கதிர்கள் அப்படிங்கிற ஜோதந்தே தானி சாமானி அயம் இந்த புருஷா மண்டலே அணுகு எஜூம்ஷி அயம் இந்த புருஷன்னா யாரு பகவான் அயமபி புருஷா என்றால் இந்த பரமாத்மா கூட மண்டலே சூரிய மண்டலத்தின் நடுவிலே அணுகு எஜும்ஷி அணுமாத்திரமாக இருக்கிறான் அதுங்கிறார் எஜும்ஷி இதுக்குரிய வேத வாக்கியம் என்ன அப்படின்னா மண்டலே புருஷா சு அக்னிஹிதானே யஜூம்ஷி ச யஜுஷாம் லோகா இது வேதம் சூரியனுக்குள்ளே அனுமயமாய் புண்டரீ காட்சனாய் சுவர்ணமய சுரூபனாய் நாராயணன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது அவனுக்கு எஜுர்வேதம் என்று பெயர் அப்படின்னு சரிங்க அதர்வண வேதம் எங்க போச்சு அதர்வன வேதமும் வேதம் தானே அதை சொல்லக்கூடாதான சாந்தோர்கள் அதர்வன வேதத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னா அதர்வன வேதத்திலே பிறர் குடி எடுக்கக்கூடிய மாந்திரிகம் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதரவண வேதத்திலேயும் பகவானை பற்றிய விஷயங்களும் நல்ல விஷயங்களும் இருக்கின்றன ஆனால் மெஜாரிட்டி அதில் என்னடான்னா மாந்திரிகம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ராஜா எதிரி நாட்டு அரசனையும் அவன் சைன்யத்தையும் அழிப்பதற்குரிய வழிகள் அது ராஜாக்களுக்காக ஏற்பட்டது ஆனால் இன்னைக்கும் சில பேர் அதர்வண வேதத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சில காரியங்கள் மாந்திரிகள்லாம் பண்றாங்க ஒரு சமீபத்திய ஒரு துணுக்கு அதர்வண வேதம் பற்றியது என்ன அப்படின்னு சொன்ன திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்துக்கு காரிமா நகரம்னு பேர் பேரு தான் நகரம் போனீங்கன்னா பத்து குடிசை கூட கிடையாதுங்க நீங்கள் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகிற ரூட்டில் வஞ்சி நகரம்னு ஒரு ஸ்டாப் இருக்குது ஏன்னடா வஞ்சி நகரம்னு எட்டி பார்த்தீங்கன்னா ஏழு குடிசை இருக்கும் எண்ணி பார்த்தா ஏழு குடிசை அதுக்கு வஞ்சி நகரம்னு பேர் பேரை வச்சு நீங்கள் ஒன்றும் ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த காரிமா நகரத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் காளி நேரடியாக தோன்றி எனக்கு ஒரு கோவில் கட்ட சொச்சுன்னாடான் உடனே ஊர் மக்கள்லாம் கோவில் கட்டியிருக்கிறாங்க அப்போது காளி நேரில் என்ன பேச்சுனாலும் இந்த ஊருக்கு பக்கத்தில் வாகைநேரின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கேயும் எனக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க பக்தர்கள் என் ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க எல்லாம் சைவப்படையல் தான் எனக்கு கொடுக்குறாங்க அங்கே அசைவம் கிடையாது வெறும் மேலே சைவந்தான் அதாவது பொரிய புட்டுக்கடலை பொங்கல் இது பெருமாள் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து எனக்கு அசைவம் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாம் அசைவம் எனக்கும் கொடுப்பீங்க நீங்களும் சாப்பிடுவீங்க அதனால் நீங்கள் எனக்கு அசைவ படையில் படைச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஊருக்கு நல்லது செய்கிற மாதிரி உங்களுக்கும் நல்லது செய்வேன்னு அந்த சாமி சொல்லவே இவங்கள்லாம் வந்து சக போடு உடனே வந்து அசைவ உணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க இதில் என்னாச்சு காளி பக்தி வளர்ந்தது காளி கருணையும் வளர்ந்தது இதோடு சேர்ந்து அந்த ஊரில் மாந்திரிகமும் வளர்ந்தது அந்த ஊரில் மந்திரவாதிகள் அதிகமானார்கள் அரர்வன வேதத்தில் துர்கே மந்திரம் மந்திரவாதத்துக்கு ரொம்ப சொல்லியிருக்கு கேரளாவில் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்பாளுடைய பெயர் தான் பல்வேறு வடிவில் அங்கே வந்து பைரவி என்றும் வேறு வேறு பெயர்கள் அவங்க மந்திரவாதம் பண்ணுறாங்க அதில் ஒரு மந்திரவாதம் வந்து பள்ளிக்கட்டு என்ற ஒரு மந்திரவாதம் பள்ளிக்கட்டு அப்படின்னா அது என்னன்னா ஆண் பள்ளியும் பெண் பள்ளியும் புணர்ச்சியிலே சேர்ந்திருக்கிற போது அந்த நேரத்தில் அப்படியே அதை ரெண்டையும் அடித்து கொண்டு அதை எடுத்துட்டு சுடுகாட்டில் போய் வீட்டில் எரிக்கக்கூடாது சுடுகாட்டில் போய் எரித்து அந்த சாம்பலை கொண்டு வந்து அதில் மந்திரம் ஜெயிச்சு நீங்கள் யார் மேலேயாவது தூவுனிங்கன்னா அவன் ரெண்டு நாளில் பயிற்சக்காரன் ஆகிடுவான் அவனை யாராலும் குணப்படுத்த முடியாது இந்த பள்ளிக்கட்டுங்கிற மந்திரவாதத்தில் இந்த காரிமாநகரத்து ஜனங்கள் வல்லவர்கள் ஆகிவிட்டார்கள் எவ்வளவு வல்லவர்கள்னால் இரவும் பகலும் வண்டி வச்சுக்கிட்டு ஜனங்கள் வருவாங்களாம் பெரிய பெரிய பட்டணங்கள்ல இருந்து மெட்ராஸ் ஹைதராபாடு மதுரை திருச்சி டெல்லி இருந்தா வருவாங்களாம் ஏன்னா இவங்க செஞ்சாங்கன்னா கரெக்டா இருக்கும் அதுல இந்த ஊருக்கே பள்ளிக்கட்டு மந்திரவாதம் ஊருன்னு பேர் ஆகிப்போச்சு ஆனா இதெல்லாம் பண்ணி நானும் என்ன ஆகும் தெரியுமா நீங்களே சிந்திச்சு பாருங்க தலையில தேன் பாக்குற போது கூட ஒரு ஆண் பேனும் பெண் பேனும் ஒன்றா இருந்தா அதை கொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க பெரிய பிள்ளை இவங்க பள்ளிங்கிறது கவுளி மகரிஷின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு ஆணும் பெண்ணுமா இணைந்திருக்கையிலே அவற்றை கொன்று எரித்து அந்த சாம்பலை கொண்டு ஒருத்த மேலே போட்டு போய்ச காரணம் ஆகினா இது விலங்குமா என்னாச்சு அந்த கிராமமே பகவானுடைய ஒரு சாபத்தினாலே நசித்து போய் இன்றைக்கி ஒரு காலத்தில் அறநூறு தலக்கிட்ட இருந்த அந்த கிராமத்தில் இன்னைக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் ரெண்டு ஆம்பளைங்க வேலையற்ற ஆம்பளைங்க வெளியே போக முடியாத ஆம்பளைங்க இருக்கிறாங்க அவங்கள பேட்டி கண்டு பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆனந்த வகடனில் அவங்க அதை கண்ணிருக்கதே சொல்கிறான் என் பள்ளிக்கட்டு மந்திரவாதம் பண்ணி பண்ணி நாங்கள் வேணாக போனோங்க எங்கள் கிராமத்து ஜனங்கள் போகிறோம் நாசமாக போனான் அப்படின்னு ஏன்னா கெடுதல் பண்ணும்போது அந்த கர்மம் ஒன்னச்சுமாக விடுமா அது திருப்பி வந்து அடிக்கும் துப்பாக்கியெல்லாம் சுட்டினா ரீக்காயில்னு ஒன்று சொல்லுவான் திருப்பி வந்து ஒன்று அடிக்கும் அதுபோல் மந்திரவாதம் பண்ணி பிறர்களுக்கு கெடுதல் நினச்சி நினச்சி நினச்சி இந்த ஊர் ஜனங்கள் போகிறான் நசிச்சு ஒன்றுலாம் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன் இதுக்காகத்தான் அதர்வன விதத்தை பெரியவங்க படிக்கவும் இல்லை அதை எடுத்துக்கவும் இல்லை அது வந்து க்ரூரமான சாஸ்திரங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கு அது வேண்டாம் அதனால தான் வந்து த்ரெயி என்று வேதத்துக்கு பெயர் த்ரெயி என்றால் மூன்று மூன்றாம் இருப்பது இந்த நான்காம் வேதத்தை பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் இங்கே சொல்கிறார் யஜுர்வேதம் எது என்றால் சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமியான அனுமாத்திர சுவரூபியான சூரிய நாராயணன் புண்டரிக்காட்சன் என்று சொல்கிறார் இந்த யஜுர்வேதத்தில் இந்த சுக்ல யஜுர்வேதம் என்றும் கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் ரெண்டு சாக இருக்கு ரெண்டு பிரிவு இருக்கு அந்த கிருஷ்ண யஜுர்வேதிகளும் சுக்ல யஜுர்வேதிகளும் காஞ்சிபுரத்தில் நிறைய காணப்படுகிறார்கள் காஞ்சி மடத்தினாலே அவர்கள் ரொம்பவும் ஆதரிக்கப்பட்டார்கள் அதில் வந்த உபனிஷதங்கள்லாம் நாம் வெள்ளிக்கிழமையில படிச்சிருக்கிறோம் இப்போ புருஷோ மண்டலே அணுகு யஜூம்ஷி அப்படிங்கிறார் இனிமேல் நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணும்போது இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு செய்யுங்க இது வெறும் கிரகம் அப்படின்னு நினைக்காம ரிக்வேதமாகவும் சாமவேதமாகவும் யஜுர்வேதமாகவும் பிரத்யட்சமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த சூரிய நாராயணனுக்கு வணக்கம்னு சொன்னீங்கன்னா வேதங்களுக்கே நீங்க கைங்கரியம் பண்ண புண்ணியம் உங்களுக்கு வேதத்தினுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லிரும் வேதா வேத திரிதயமயம் அயம் ஏவம் இந்த எம் வேத எதை எவன் அறியப்படுகிறானோ இந்த சூரியன் வேத திருதயமய மூன்றாக இருக்கும் அந்த வேதம் மூன்று கிளைகளாக இருக்கும் அந்த வேதம் ஒரே வேதம் தான் மூன்று கிளைகளாக இருக்கு இந்த மெய்யறிவு வித் வித்வானுங்கிற வார்த்தையில அப்படி வரதான் அப்போ மெய்யறிவு இந்த மூன்று வேதங்கள் இதனுடைய சிதறல்கள் தான் உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களுடைய வேத புஸ்தகங்கள் எல்லா மதத்துல போனாலும் அந்த மதத்தினுடைய ஸ்கிரிப்சரே அவன் வேதம்னு தான் சொல்லுவான் இஸ்லாமத்தில் எங்க வேதம் குரான் அப்படிமா கிறிஸ்டின்ஸு பைபிளும்பான் இங்க திருப்பிட்டுக்கா அப்படிமா அவங்க வேதம்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் சொல்லப்பட்டதில் நூத்துல ஒரு பங்கு தான் அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் பொய்யில்லை இதனுடைய சிறிதளவு தான் அது அதனாலதான் மற்ற மதங்களை நீங்க மதிக்கணும்னு இந்து மதத்திலே சொல்றது சத்ரபதி சிவாஜி படையெடுத்து போறபோது எங்கேயாவது முசல்மான்கள் தோற்று போனால் அவர்கள் விட்டு விட்டு ஓடி சென்ற அந்த குரான் புஸ்தகத்தை எடுத்தா ரொம்ப சகல மரியாதையோடு பயபக்தியா எடுத்து அருகே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல மசூதியில கொண்டு போய் சேர்த்துருவாரு என்னன்னா இது நமக்கு வேதம் இல்லை ஆனா இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு மனித இனத்தை திருத்துவதற்காக வந்த இறைவனுடைய மொழி தானே அப்படின்னு ஒரு சகல மரியாதையோட கொண்டு வைப்பான் ஆனா முசல்மான் எங்கேயாவது ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை கிடைச்சா அதை சுக்குநூரா கிழிச்சு காலில் போட்டு மிதிச்சு ஒண்ணுக்கு நெருப்பு வைப்பான் அப்படி பண்ணினான் அது அந்த ஒரு துர்க்குணம் இங்கே இந்த வேதம் என்பது உலகெங்கிலும் தேடி பார்த்தாலும் இவ்வளவு தூரம் அறிவு கொட்டி புத்தகங்களை நீங்கள் வேறு எங்கும் பார்க்க முடியாது என்று இந்த மூன்று புத்தகங்களை பற்றி மேக்ஸிமல சொல்லியிருக்கார் அது வந்து is simply heaped one over the other. அப்படின்றார் நெல் ஒரு நூறு மூட்டை நெல்லை கொட்டி வச்சுக்கிறான் சீலிங் வரைக்கும் எட்டுது அது எவ்வளோ செழிப்பு அது மாதிரி அறிவு ஞானம் கொட்டி இந்த வேதங்களிலே அப்படின்னு சொல்லி அப்போ பன்னரும் உபனிடதங்கள் என்றான் பாரதியார் பாரதியார் உபனிஷதங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்ன பன்னரும் உபநிடதங்கள் அருமையான சிந்தைக்கும் மொழிக்கும் அப்பாற்பட்ட விலைக்கு விவரித்து சொல்ல முடியாத பெருமையுடைய உபனிஷதங்கள் அப்படிங்கிறார் அப்போ ஏவும் எம் வேத வேத திரிதயம் அயம் அயம் அயம் இதை இந்த வேத வேதி வேதத்தை அறிகிறவன் வேதினால் அறிதன் வேத வேதத்தை அறிந்தவன் இப்போ சூரியன்கிட்ட இருந்து டைரெக்டாக வேதத்தை அறிஞ்சவர் யாரு நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன் வாயு புத்திரன் மாருதி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சாக்ஷாத் இந்த சூரியனிடமிருந்து நேரடியாக சாஸ்திரங்களை கற்றிருக்கிறார் ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா பாண்டிச்சேரியில் பாப்பாஞ்சாவடியில் அனுமார் கோவில் இருக்கு இல்லையா பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் அதில் இந்த வருஷம் அனுமார் ஜெயந்திக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு விஸ்வரூப லட்டு தயார் பண்ணாங்க அந்த கோவில் அங்கே உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் ரமணி அண்ணான் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் ஆஞ்சநேயர் இங்கே ரொம்ப விசுரூபமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் அனுமார ஜெயந்திக்கு ஒரு விசுரூபா லட்டு தயார் பண்ணுவோன்னு சொல்லி பணம் கலெக்ஷன் பண்ணி ஆயிரத்தி கிலோ எடை உள்ள லட்டு அது எவ்வளோ பெருசாக இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள் மாபெரும் லட்டு தயார் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தாங்கண்ணா இதுக்கு மொத்தம் எழுபத்தியாயிரம் ரூபா செலவாக ஐநூறு கிலோ சர்க்கரை இருநூத்தி ஐம்பது கிலோ நெய் நாப்பது கிலோ முந்திரி பருப்பு ஆயிரம் அப்போ அவ்வளவு உயரமா வானடாவின் இருக்கக்கூடிய அனுமாருக்கு நாம சின்ன உண்டா லட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா என்று யுக்தியா செய்திருக்கிறார் ஆனா உங்களை பலருக்கு அந்த செய்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அடுத்த அனுமாரி ஜெய்த்திக்கு இன்னைக்கே எப்பவே கேலண்டர்ல போய் குறிச்சு வச்சுக்கோங்க பாப்பாஞ்சாவடிக்கு போகணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ராட்சஸ் லட்டு நீ பார்க்கிறதே அறிந்து அதை வீடியோ எடுத்து எல்லா இடங்களையும் காமிச்சிருக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல போட்டோல பார்த்தேன் பெருசா இருக்கு பயங்கரமா இந்த ஆஞ்சநேயர் வந்து வேத வேதி வேத வேதினா என்ன வேதங்களை அறிந்தவர் முறைப்படி அறிந்தவர் எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறிந்தவர் நாமெல்லாம் பிராணாயாமம் பண்ணுறதுக்கு மூக்கில் விரலை வச்சுக்கிட்டு இந்த மூக்கு அடைச்சி அந்த மூக்கை விட்டு அந்த மூக்கை அடைச்சு இந்த மூக்கை விட்டு உட்காந்துருப்போம் ஆனால் ஆஞ்சநேயர் பிராணாயாமம் எப்படி பண்ணுவார் தெரியுமா அவர் பாட்டுக்கு வாழை தூக்கி முதுகில் போட்டுக்கிட்டு சாம கையிறண்ணி கீழே வச்சுக்கிட்டு பத்மாசனத்தில் உட்காந்து ராமநாமம் ஜெபிப்ப மானசீகமாக இந்த பிராணாயாமம் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அவருக்கு இந்த விரலால இந்த மூக்கை மூடாமலே இந்த மூக்கை அடைச்சிக்கும் இந்த மூக்கு காத்து போகும் அப்புறம் இந்த கையை எடுக்காமலே இது அடைச்சிக்கும் காற்று இந்த பக்கமாக வரும் அப்படி இந்த பிராணாயாமத்தில் பல வகை உண்டு சுக பிராணாயாமம் பஸ்திரி பிராணாயாமம் இப்படி பல வகை சொல்லுவாங்க அத்தனை வகை பிராணாயாமும் மாறி மாறி இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்குமா ஏன்னு சாக்ஷாத் வாயு பகவானுக்கு மகனுக்கு இந்த செல்வாக்கு கூட இல்லைன்னா அப்புறம் என்ன உலக கோடீஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான் அவங்கிட்ட பணம் இருக்குமா இல்லையா பெல்கேட்ஸுக்கு மகன் இருக்கிறான்னா அவன் வந்து பாக்கெட் பண்ணிக்க கஷ்டப்படுவானா அது மாதிரி வாயு தான் பிராணாயாமத்தினுடைய பலன் வாயுவை நினைச்சி தான் பிராணாயாமம் பண்ணுறான் சாட்சாத் வாயு பகவானே மாறுதிக்கு தகப்பனாக இருக்கிறதுனாலே அவருக்கு ஸ்வயம் பிராணாயாமம் சாத்தியமாகிறது சும்மா இருக்கிற பிராணாயாமம் நடக்குமா காரணம் என்ன வேதங்களெல்லாம் அவருக்கு அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் அவர்கிட்ட போய் நீங்கள் வேதத்தில் விளையாட முடியாது ஒரு சின்ன விஷயத்தை தப்பாக கோட் பண்ணிட முடியாது குரங்குதானேன்னு நினைச்சிட முடியாது சகலம் அவருக்கு சித்தி அப்போ வேத வேதி இந்த மாதிரி வேதங்களை முறைப்படி அறிந்தவர்கள் சமகிரகா சமகிரகான அனைவரும் இந்த முழு உலகமும் எல்லா உலகத்தை சேர்ந்தவர்களும் அப்படின்னு ஒரு என்ன சொல்றாருன்னா பதினான்கு உலகங்கள் அதாவது வைதிக அறிவு உள்ள பதினான்கு உலகங்கள் இப்போ நம்ம உலகத்திலேயே வேதத்தை தெரியாதவங்க இருக்கிறாங்க வேதத்தை தெரிஞ்சு மதிக்காதவங்க இருக்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம நாட்டிலேயே வேதத்தை அவமரியாத பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தியர்களே அவங்கள பற்றி பேச்சில்லை வேதத்தை அறிந்து வேதத்தை வணங்கி வேத மந்திரங்களை சொல்லி முறைப்படி பயன்பெறக்கூடிய வேத வேதிகள் அந்த மாதிரி அப்படி பார்க்குறபோது அனைத்து உலகங்களிலும் இந்த வேதம் வழங்குகிறது ஆனால் பாரத தேசத்திலே தான் முறைப்படி வேத மந்திரங்களுக்கு உச்சாரணமும் பயன்பாடும் உண்டு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவான் திங்க் குளோபல் ஆக் லோக்கல் அப்படிமா அகில ரீதியிலே சிந்திக்க வேண்டும் உள்ளூர் பாணியிலே செயல்பட வேண்டும் அப்படின்னா அகில உலகமும் ஒவ்வொரு நாட்டிலேயும் என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயங்கிறத பூரா நீங்கள் கிரகித்து அகில உலக அறிவு இருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு நாட்டில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை இங்கே கொண்டாந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடாது அது நல்லதில்ல இப்போ மேல்நாட்டில் வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே மணமகளை அந்த விழாவுக்கு வந்திருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் போய் முத்து விடுவார்கள் கண்ணத்தில் ஒரு அமெரிக்காவில் பதினஞ்சு வருஷம் இருந்துட்டு இந்த நாகரிகத்தை கற்றுக்கிட்டு இங்கே வந்த உடனே ஒரு வெட்டிங்குக்கு போகிறான் கல்யாண பத்திரியை வச்சுட்டாங்கப்பா வீட்டுக்கு வந்துன்னு கல்யாணம் முடிஞ்சோம் இவன் மாட்டு விழுந்துருச்சு மேடையில் ஏறி அவன் மணமகளுடைய கண்ணில் முத்த மாட்டான்னா இருக்கிற ரவி பயிலுக்கு பூரா சேர்ந்து இவன் கண்ணில் முத்தமிட்டு வாங்கிங்களேன் செமத்தியா என்ன ஆகும் அப்போது மேல்நாட்டு நாகரிகம் இங்கே வந்து ஏற்காது அப்போது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படின்னு படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படித்தாலும் அந்த எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல எப்படி செயல்பட அப்படி செயல்பட இங்கே பாரத வருஷத்தில் மட்டும்தான் வேத மந்திரங்கள் செயல்படுத்தலாம் நீங்க உலகத்தின் எந்த பகுதிக்கு போயிருந்தாலும் அமெரிக்காவில் போய் இந்த வேத மந்திரங்களை சொல்லக்கூடாது அதுக்கான யாகங்கள் செய்யக்கூடாது இன்னைக்கு என்னமோ செய்யறாங்க அதெல்லாம் தப்புன்னு வேதத்திலே சொல்லியிருக்கேன் அப்படி இங்கே ஆஞ்சநேயர் என்ன பண்றார் வேத வேதி வேதத்தை முறையாக கற்றவர் இமயமலுக்கான தபம் செய்கிறார் ஆனால் வேதம் கற்றவர்களோ சமக்ரஹா உலகெங்கும் இருக்கிறார்கள் வேதத்தை தெரியாதவர்கள் யாருமே இல்லை அதாவது இவர் இந்த ஸ்லோகம் எழுதுறது வேதமானது முறைப்படி உலகெங்கும் பரவி இருந்த காலத்திலே அதனால ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கணும் வர்க்க அபவர்கி அவிக்கிருத்திகி இப்போ இந்த சூரியன் உங்களுக்கு என்ன தருகிறான் என்ன செய்கிறான் அப்படின்னா வர்க்கா ரெண்டு இனம் இருக்கு என்ன ஸ்வர்கம் அபவர்கம் என்று இரண்டு வரம் அதாவது சொர்க்கம் என்பது உலகியல் சுகபோகங்கள் அபவர்க்கம் என்றால் உலகியல் அல்லாத ஆன்மீக மோட்சம் இந்த ரெண்டு வரமும் சூரிய நாராயணன் கொடுப்பான் இந்த உலகத்தில் சக்கரவர்த்தியாகணும் நீ ஆசைப்பட்டாலும் பணக்காரன் ஆகணும்னு அல்லது தேவேந்திரன் ஆகணும்னு சூரியன் தருவான் இந்த உலகியில் ஐஸ்வர்யங்கள் ஒண்ணும் வேண்டாம் நான் மோட்சம் சொன்னா அதுவும் கொடுப்பான் அப்படிங்கிற ஸ்வர்க அபவர்கி அபவர்க மோட்சம் சொர்க்க அப்படின்னு சொன்ன தேவேந்திரனுடைய சொர்க்கம் மட்டுமில்லை இந்த சொர்க்கத்துக்கு கீழ்ப்பட்ட எல்லா உலகிகள் ஐஸ்வர்யங்களையும் அது குறிக்கும் என்று நாம் சொல்லலாம் இந்த அமானுஷியமான வரங்களை பெறுவதற்கு நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம் பெரியவர்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தை முக்கியமாக சொல்லியிருந்திருக்கிறார்கள் சூரியனை அடிப்படையாக வச்சுத்தான் உங்களுக்கு சந்திரனுடைய இயக்கம் இருக்கு சந்திரன் அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு திதி இருக்குது ஏகாதசிங்கிறது அப்படி தான் வருது சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று ஜோடி போட்டு கொண்டு இயங்கு தான் உங்களுக்கு பௌர்ணமியும் அமாவாசையும் பிரதமையும் விதியையும் வருது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு மகிமையும் உண்டு நான் உங்களுக்கு இருபத்தஞ்சு ஏகாதசியை பற்றி முன்பே ஒரு வைகுண்ட ஏகாதசி என்று பேசி இருக்கிறேன் ஷக்திலா ஏகாதசின்னு ஒரு ஏகாதசி இது மாசி மாதமா இருக்கிறதுனால சொல்கிறேன் மாசி மாத தேய்பிரை ஏகாதசிக்கு ஷக்திலா ஏகாதசி என்று பெயர் சடங்குகள் கொண்ட ஒரு விரதம் எல்லை அரைத்து உடலில் பூசிக்கொள்வதும் ஒன்று அரைத்த அதே எள்ளோடு நீராடுவது ரெண்டு எல்லை தானமாக கொடுப்பது மூன்று எல்லை வைத்து ஹோமம் செய்வது நான்கு எள் கலந்த உணவை ஒன்பது அஞ்சு எள்ளையும் நீரையும் சேர்த்து தானமாக கொடுப்பது என்று ஆறு வகையிலே எள் அந்த ஏகாதசி விரதத்திலே பயன்படுவதனால அதுக்கு ஷர்திலா ஏகாதசின் பேர் இந்த ஷர்திலா ஏகாதசி மகிமையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மகான் வந்து ஒரு வீட்டில் வந்து யாசகம் கேட்டாராம் அந்த அம்மா வந்து எப்பவுமே தான தர்மம் பண்ணக்கூடியதுதான் பல புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய பெண்மணி தான் அன்னைக்கு என்னமோ ஒரு மூடுல அந்த சாமியார் மேல கோபமாயி ஒரு சின்ன மண்ணு உருண்டை எடுத்து ஒரு திருவள்ள போட்டு விட்டுருச்சான் அந்த மகான் போயிட்டாரு அன்றையிலிருந்து இது இந்த தானம் பண்ணுறதெல்லாம் அதை ஆனா அந்த அம்மா செஞ்ச மற்ற புண்ணியங்களின் பயனாக அந்த பெண்மணி சொர்க்கம் சென்றாள் சொர்க்கம் போனா அங்கே அவளுக்கு எல்லா வசதிகளும் தரப்பட்டன ஆனால் வயிற்றிலேயே பசியும் பசிக்கு உணவில் பெரியவர்களை கேட்டபோது அவங்க சொன்னாங்களா இந்த மாதிரி நீ எல்லாம் பண்ணினேமா ஆனா ஒரு மகனுக்கு மண்ணூருண்டிய போய் நீ திருவோட்டில் போட்டதுனால அந்த பாவத்தின் பயனாக உனக்கு நிரந்தர பசியும் அந்த பசி தீர்க்க உணவு கிடையாமையும் தண்டனையாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன சொன்னாங்க அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னா இந்த சர்திலா ஏகாதசி அன்னைக்கு ஒழுங்கா விரதம் இருந்தவங்க யாராவது ஒருத்தங்க அந்த சர்திலா ஏகாதசி விரதத்தினுடைய பலனை உனக்கு கொடுப்பாங்கன்னா இந்த பாவம் போயிடும் அப்படின்னு அப்போது அங்கிருந்த ஒரு தேவ தான் பூர்வ ஜென்மத்திலே மனுஷியாக இருந்தபோது ஒவ்வொரு சர்திலா ஏகாதசியிலும் வந்து விரதம் இருந்து பலன் அடைந்திருக்கிறாள் அதில் ஒரு ஏகாதசி விரதத்தினுடைய பலனை அவளுக்கு கொடுத்தாடா அவளுக்கு அந்த சாபம் நீங்கியது பாவம் போனதுன்னு ஒரு சரித்திரம் இந்த சர்திலா ஏகாதசிக்கு அவ்வளவு மையமே சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஷர்திலா ஏகாதசியை கடைபிடிச்சால் நமக்கெல்லாம் என்னடா பிரயோஜனம் ஆகும்னு சொன்னால் ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அன்னத்வேஷம் ஏற்படாது அதாவது சில பேருக்கு பணம் இருக்கும் நிறைய சாப்பாடு இருக்கும் சாப்பாட்டை கண்டால் வெறுப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது இந்த சாப்பாடு வேணான்னு தோணும் அன்னத்வேஷம் அது தீரும் ரெண்டாவது சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் பஞ்சம் ஏற்படாது இந்த மாசி மாத தேய்பிரையில் ஏகாதசி விரதம் இருந்தால் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாட்டு பஞ்சத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் ஆனால் சில சமயம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காமல் போயிடும் பறமை ஏழையாக இருக்கலாம் ஆனால் மூணு வேளை சாப்பாடு வக்கனையாக உங்களுக்கு கிடைச்சிடும் சாப்பாடை பற்றி மட்டும் தான் அங்கே என்று சொல்லியிருக்கு இப்படி ஏகாதசிக்கு ஏகாதசி இருக்கிற விரதங்கள்லே அடுத்து ஜெயா ஏகாதசின்னு விரதம் இருக்குது அந்த ஜெயா ஏகாதசிக்கு பலன் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேருண்டு ஒரு பலன் உண்டு இது எல்லாம் எப்படி வருது ஏகாதசி என்ற பதினோராவது நாள் எப்படி கணக்கிடப்படுகிறது என்றால் சூரியனும் சந்திரனும் நிற்கும் அந்த தோரணையை வச்சு தான் ஏகாதசி உருவாகுது அப்படி பார்த்தா ஏகாதசியினுடைய மூல காரண புருஷன் சூரியன்தான் அப்படி தான் வருது அதனாலே சூரியனை அனுசரித்துத்தான் பூவுலகிலே மக்கள் பல்வேறு புண்ணியங்களை சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்ல வர சொர்க்க அபவர்க அபவர்கது மோட்சத்தை கொடுப்பது இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா புண்ணியங்களுக்கும் மேலானது அப்படின்ற குறிப்பாக இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் காரணம் என்ன அப்படின்னா பொய் சொல்லுகிற போது ஒரு மனிதன் அதுவரை செய்த எல்லா புண்ணியங்களையும் இழக்கிறான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு இல்லை குறிப்பாக இந்த வேதத்தை பற்றி உணர்ந்து சூரிய வழிபாட்டில் இருக்கிறவர்கள் பொய் சொல்கிறத கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கணும் பொய் சொல்கிற போது உங்கள் அறியாமல் நீங்கள் லாட்டு லாட்டாக சம்பாதித்த புண்ணியத்தை எடுக்கிறீர்கள் கூடுமான வரை அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன கஷ்டம் வர மாதிரி இருக்கும் அதை தாங்கிக்கோங்க அது பத்து மடங்கு புண்ணியமாக பெருகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் பகவான் வந்து பொய் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறான்ங்கிறதுக்கு என்னடா உதாரணம் அப்படின்னு மேல்நாட்டில் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒருத்தன் பொய் சொல்றான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் அந்த அடிப்படை என்ன தெரியுமா ஒருத்தன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் கெட்டிக்காரனா இருந்தாலும் பொய் சொல்லும் போது அவனை மீறி அவனுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகிறது உயர்வை ஏற்படுகிறது கண் சிமிட்டுதல் அதிகமாகிறது இன்னும் உடம்புல சுரப்பிகள் எல்லாம் தேவையில்லாமல் சுரக்கின்றன ஒரு மாற்றம் உண்டாகிறது இதுக்கு காரணம் என்னவென்றால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் கூட இந்த இடத்துல கடவுளை நம்ப வர்றான் பொய் சொல்கிறவனுக்குரிய உள்ளத்துக்குள்ளே கடவுள் இருந்துதான் அந்த அச்சத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு மேல்நாட்டில் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வச்சு அந்த மிஷின் அட்டாச் பண்ணி இசிஜி எடுத்து எல்லாம் பார்த்தாங்கன்னா பொய் சொல்லும்போது இவனுக்கு ஏற்பட்ட உடல் மாற்றங்கள் என்று இவன் பொய் தான் சொல்கிறான் என்று நிச்சயமாக கண்டுபிடித்து விடுகிறார்கள் உண்மை சொல்லும் போது உங்கள் அறியாமல் உங்கள் ஒரு வெளிச்சம் உங்கள் மனசில் ஒரு தைரியம் துணிச்சு அடிக்கணுங்கிற ஒரு ஒரு உற்சாகம் ஏற்படுதுன்னா பகவான் தான் உள்ளிருந்து அதை இது பண்ற அப்போ சூரியன் இப்படியெல்லாம் அருள் செய்கிறான் முக்தி விரும்புகிறவர்கள் கூடுமானவரை பொய்யை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சத்திய ஹரிச்சந்திரன் இருக்கிறானே அவன் உண்மை சொன்ன ஒரு காரணத்துக்காகவே விஸ்வாமித்தர் என்ற மாபெரும் மகரிஷியை ஜெயித்தான் விஸ்வாமித்தர் வசிஷ்டரையே ஜெயிச்சவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு பேர் வாங்கினவர் அவரையே உண்மை என்ற ஒரு தர்மத்தை கடைபிடித்து அவன் ஜெயித்தான் அப்படின்னா சத்தியத்தினுடைய மகிமை அப்படி சொல்றேன் அபவர்க்கம் என்ற மோட்சம் அவர்களுக்கு கிடைக்கும் பிரகிருதி அப்படின்னா காரணம்னு அர்த்தம் ஸ்வர்க அபவர்கிருதி அதாவது யுக பலன்களும் உலகியல் பலன்களும் அதல்லாத ஒரு முக்தி ஸ்வர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஐகீகமல்லாத மோட்சத்துக்கு காரணமான ஒரு நிலையையும் கொடுப்பது பிரகிருதி என்றால் காரணம் இந்த இடத்துல அதாவது சொர்க்கம் வருவதற்கு காரணமானது மோட்சம் வருவதற்கு காரணமானது என்று பிரகிருதிங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல காரணம்ங்கிற அர்த்தத்துல பிரியோகம் ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை எவ்ரி ஆக்சன் ஹேஸ் அரியாக்சன் ஒரு டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னா நீங்க பணம் கொடுக்கணும் ஒரு வக்கீல் உங்களுக்காக போய் பேசணும்னா அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் ஒரு அர்ச்சனை பண்ணணும்னா நீங்க காணிக்க செலுத்தணும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒன்னும் பணம் கொடுக்கணும் அல்லது பணம் வாங்கணும் இந்த இப்போ வரதட்சிணை என்பது போலவே வது தட்சிணை என்று இருந்திருக்கிறது ஒரு காலத்தில் கல்யாணம் பிடிக்கிறவன் என்ன பண்ணணும் பொண்ணு வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் மாப்பிள்ளை தான் பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணும் அப்போ பொண்ணு கொடுப்பாங்க ஒரு காலத்தில் இப்போ காலம் மாறி போச்சு இந்த மதுரை பக்கத்தில் ஒரு இடம் அந்த இடத்துல வந்து ஒரு கல் கெடுக்கிறான் அதை வந்து மாப்பிள்ளை கல் என்று சொல்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணை கட்டிக்கிறதா இருந்தால் அந்த கல்லை தூக்கி காட்டணும் இந்த முதல் மரியாதைன்னு ஒரு சினிமாவில் சிவாஜி கணேசன் ஒரு கல்லை தூக்குற மாதிரி காட்டுவான் அதே கல் இன்னும் அந்த கிராமத்தில் கிடக்குதான் அந்த கல்லோட வெய்ட் எழுபத்தஞ்சி கிலோ இதை ஒரு மாப்பிள்ளை இப்படி தூக்கி அப்படி பின்னால் போட்டுடணும் அப்போ பொண்ணு இது பரம்பரை பரம்பரையாக அந்த கிராமத்தில் பழக்கமாக இருந்தார் இது தவிர ஒரு கும்பா அந்த கும்பாவில் ஒன்றரை லிட்டர் சோறு பிடிக்கும் அதை சாப்பிட்டு காட்டணும் அப்போ அவன் கல்யாணத்துக்கு குவாலிஃபைடு இதெல்லாம் தகுதியாக வச்சா இன்னைக்கு ஒரு பயிலும் கல்யாணம் நடக்காது எந்த மாபெளியும் கல்யாணம் நடக்காது ஆனால் ஒரு காலத்தில் இதையும் பண்ணி பரிசப்பணம் பரிசம்னா டச் தொடர் பொண்ணு தொடரதுக்கு நான் வந்து நான் சம்பாத்திய ஆற்றல் உள்ளவன் என்பதை காட்டுறதுக்காக பரிசப்பணம் கொடுக்கணும் அது வது தட்சணைன்னு இருந்தது அப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு காரணம் இருந்தால் தான் காரியம் நடக்கும் எல்லாமே ஒரு காரணம் இல்லைன்னா காரியம் இல்லை இங்கே ஸ்வர்க்கத்துக்கும் அபவர்க்கத்துக்கும் காரணமாய் பிரகிருத்தி இருப்பவன் யாரு இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறி அவிக்கிருத்தினா விகாரம் இல்லாமல் மாற்றம் இல்லாமல் அப்படிங்கிறான் அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சூரியனுக்குள்ளே காலங்கள்தோறும் மாற்றம் இல்லாமல் இருக்கிறான் எத்தனையோ காலம் மாறுது கிருதயுகம் மாறுது திரேதாயுகம் மாறுது துவாபரயுகம் மாறுது கலியுகம் மாறுது ஆனா அவன் மாறாமல் இருக்கிறான் ஒண்ணுல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நாம பார்த்த ஒரு ஃப்ரெண்ட இப்ப பார்த்தா அந்த ஆளு நம்மளை பார்த்தியே என்னையா தலையெல்லாம் சொட்டையாகி போயிடுச்சுங்கிறான் நாம் அவனை பார்த்தியோ கண்ணு என்னையோ சோடாப்பால் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறான் ஏன்னா இந்த முப்பது வருஷத்துக்குள்ள உடம்புல ஏற்படுற மாற்றம் காலமானது நம்ம மென்று உமிழ்கிறது எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படுது ஆனால் இந்த சூரியனுக்குள்ள இருக்கும் அந்த நாராயணனுடைய திவ்ய ஸ்வரூபத்திலே எந்த மாற்றமும் எந்த காலத்திலும் நிகழ்வதில்லை கிருதயுகத்தில் பார்க்க மாதிரி தான் கலியுகத்தில் இருப்பான் இந்த கலியுகத்தில் பார்த்த மாதிரிதான் இன்னும் நூறு கலியுகம் கழிச்சு பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பான் அவிகாரன் நெர்விகாரன் எந்த விதமான மாற்றமும் அடையாத நிலையான ஒரு தோற்றம் உள்ளவன் என்று அவனை பற்றி சொல்லியிருக்கு அதனால தான் இந்த சூரியனை வழிபடுகிறவர்களுக்கு உடம்பு வந்து மாற்றமடையாமல் இளமை மாறாமல் முதுமை வராமல் ஆயுள் தீர்காயுசா இருக்கும் என்று அந்த காலத்துல சூரிய வழிபாட ரொம்பவும் பிரசித்தியாக பண்ணினார்கள் இதுல ஒரு வசதி என்னன்னா இப்ப ஜேசுதாஸ் இருக்கிறாரு ஜேசுதாசை ஐயப்பனே பாடுறாரு குருவாயூர்ப்பனே பாடுறாரு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஜேசுதாசை குருவாயூர் கோயில்களை விடமாட்டேங்கிறாங்க ஏன்னா அப்படின்னா நீ வந்து ஹிந்து இல்லை நீ இவ்வாறு நான் ஹிந்து அப்படின்னு ஐயோ நான் பாடுறேன் ஐயப்பனை தாங்க பாடுறேன் மார்கழி மாதம் தவறாமல் ஐயப்பனுக்கு மாலை போடுறேன் எத்தனை தடவை மலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படி என்னென்னு சொல்லி பார்த்தாலும் நோவ முடியாதுங்கிறாங்க ஆனால் இங்கே சூரியனை பார்க்குறதுக்கு யாரும் தடை செய்ய முடியாது நீ சூரியனை பார்க்காதேன்னு யாரும் சொல்ல முடியாது உங்க வீட்டு மாடியில் இருந்து சூரியனை சேவிச்சிங்கன்னா நீங்க என்ன ஜாதியா இருந்தாலும் என்ன மதமா இருந்தாலும் சூரிய வழிபாடு உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறது அவன் மாறாதவனாக இருக்கிறான் கிருதயுகத்திலே வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனுக்கு குறையாத பலன் கலியுகத்திலையும் கிடைக்கும் பக்தி மாறாமல் அதான் சொல்ற அவிகிருத்திகி மாற்றமடையாதவன் அப்படின்னு ஒரு இப்ப நம்ம கண்காணி பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்டேட் அமெரிக்கா இருந்தது கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ரைட்டர் வந்து அவர் பேர் வில்லியம் பிளம் அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கிறார் அதாவது ரோக் ஸ்டேட் அந்த புக்குக்கு பேர் தமிழ் மொழி பேரு பே ரவுடி அரசாங்கம் அப்படின்னு பேர் அதில் அமெரிக்க நாட்டிலேயே காணப்படக்கூடிய சகல குறைபாடுகளையும் அவர் எழுதியிருக்கிறார் அமெரிக்கா வெளிநாட்டிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு சொர்க்கமாக காட்சி அடிக்கிறது ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் இவ்வளவு குறைபாடுகள் அரசாங்கத்தில் இருக்கிறது இவ்வளவு குறைபாடுகள் சமூகத்தில் இருக்கிறது இவ்வளவு குறைபாடுகள் கலாச்சாரத்தில் இருக்கிறது என்று அமெரிக்க அரசாங்கத்தின் ஓட்டைகளைப் புறம் இருக்காங்க எழுதுறவே அமெரிக்கன்தான் இதில் வேடிக்கை என்னன்னா அந்த புத்தகம் சரியாக விற்காம இருந்தது இந்த புத்தகத்தை பற்றி யாரோ ஒசாமா பின்லாடனுக்கு போய் சொல்லிருக்காங்க அமெரிக்காவை குறை கூறி ஒரு புஸ்தகம் வந்திருக்குன்னு உனக்கு ஒசாமா பின்லாடன் என்ன பண்ணிட்டாரான் உலகத்தில் இருக்கிற அனைவரும் குறிப்பாக முசல்மான் அனைவரும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டியது அப்படின்னு கம்ப்யூட்டர் மூலமாக வந்து மெசேஜ் கொடுத்துரு கொடுத்தா என்ன ஆகி போச்சுன்னா கோடிக்கணக்கில் அந்த புஸ்தகம் வைத்து போச்சு அப்படின்னா ஒசமாக பின்னாடினுக்கு எவ்வளவு புல் இருக்கு பார்க்குறது அமெரிக்காவை பற்றி குறை கூறுக்கு ஒரு அவனுக்கு சந்தோஷம் இன்றைக்கி உலக புத்தக விற்பனையில் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது அந்த புத்தகம் அதை படிச்சுட்டிங்கன்னா இது வரைக்கும் இன்னைக்கு அமெரிக்கா போக முடியாது போக மாட்டீங்க அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா அமெரிக்காவை விட்டு ஓடி வந்துடுவீங்க அந்த மாதிரி விழுக்கிறோம் அமெரிக்காவை பற்றி பல பச்சை நிஜங்கள் பல பச்சை உண்மைகள் இவ்வளவுக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே அமெரிக்கா சொர்க்கமாக இருந்தது இன்று அதன் நிலை தலைகளாக கவழ்ந்து விட்டது அவர் பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னார் வெளிநாட்டுக்கு போகிறது சிறந்ததா இங்கே இருக்கிறது சிறந்ததாங்கிற கேட்டுக்கு கண்ணதாசனுடைய சினிமா பாட்டு தாங்க அதுக்கு பதில் சென்றவனை கேட்டால் வந்துவிட என்பான் வந்தவனை கேட்டால் சென்று விடை என்பான் அப்படின் அதான் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் விஷயம் என்ன அப்படின்னு அது மாதிரி எல்லாம் மாறுது ஒரு காலத்துல முகலாய அரசு உலகெங்கும் கொடி கட்டி பறந்தது பிறகு வந்தான் பிரிட்டிஷ்காரன் இவன் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் எம்பையர் ஆண்டான் இப்ப அவன் என்ன போச்சு ஆட்சிகள் மாறுகின்றன சாம்ராஜ்யங்கள் கவிழ்கின்றன சரித்திரங்கள் மாறுகின்றன ஆனா எது எப்படி மாறினாலும் மாறாமல் நிரந்தரமாய் நிலையாய் ஒரே மாதிரி இருக்கிறவன் இந்த சூரிய அதான் சொல்ற அவிக்கிருத்திகி மாறாதவன் அவன் இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் சூரியகா அந்த சூரியன் ஸ்ரீயே வகா உங்களுக்கு மங்களங்கள் தருகிறவனாக நன்மைகள் தருகிறவனாக இருக்கு வகானா உங்களுக்கு சூரியகானா அவனுடைய பெயர் அஸ்து இருக்கட்டும் ஸ்ரீயே அஸ்து மங்களங்கள் தருபவனாகவே இருக்கட்டும் சூரியன் வந்து உங்களுக்கு தீமை செஞ்சவனா இருக்க வேண்டாம் ஒரு சூரிய பக்தனும் இன்னொரு சூரிய பக்தனும் மோதிக்கிறாங்கன்னு வச்சுக்குவான் இவன் என்ன பண்ணுவான் சூரிய நாராயணா அவனை நீ தான் பார்க்கணும் அப்படிமா இவன் என்ன பண்ணுவான் சூரிய நாராயணா அவனை நீ தான் பார்க்கணுமா ரெண்டு பேருமே சூரியன்டம் முறையிடுவான் அப்போ இவன் வழிபாட்டின் பயனாக அவனுக்கும் அவன் வழிபாட்டின் பயனாக இவனுக்கும் சாபங்கள் வரக்கூடாது இல்லையா அவள் அந்த மாதிரி மோதல் உங்களுக்கு நிகழாத படிக்கி உங்களுக்கு மேன்மேல் வளர்ச்சி மேன்மேல் செழிப்பு வரட்டும் அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அதாவது அந்த காலத்து ராஜாக்கள்னா எப்படின்னு சொன்ன ஒரு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறையாவது பரம்பரை பரம்பரையாக முன்னேற்றத்தை நோக்கி போயிருந்திருக்கிறார்கள் அப்படி மன்னர்கள்லாம் நிறைய நம்ம கல்வெட்டுகளில் பார்க்கறோம் ஆனால் இந்த காலத்தில் என்னன்னா ஒரு தகப்பன் ஒரு மகன் அதுக்கு மேலே அவங்க செழிப்பாருகிறத காணும் மூணாவது தலைமுறை இறங்கிடுது ஏன்னு சொன்னால் அவங்களுடைய புண்ணி அவ்வளோ தீர்ந்து போகுது அப்படி இல்லாம நிலையாக மேன்மையான ஒரு உயர்வாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார் சென்னை குருநானக் கல்லூரியில ஒரு காமர்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் வந்து பேர் வாசுதேவன் ப்ரொஃபசர்னா உங்களுக்கே தெரியும் இருபதனாயிரம் ரூபாய்க்கு குறையாத சம்பளம் நிம்மதியாக இருக்க வேண்டிதானே அவருக்கு என்ன தோணுச்சு நாம் வந்து அதிகமான மேன்மையோடு வாழ வேண்டிய ஒரு அமைப்பில் நாம் இருக்கிறதாக நாம் உணர்றோம் இந்த வாத்தியார் வேறையை பார்த்துக்கிட்டு எவ்வளவு நாளைக்கிடா அப்படியே உக்காந்து இருக்கிறதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா மெட்ராஸ் நுங்கம்பாக்கத்தில் முந்நூறு சதுர அடியில் ஒரு டீ கடை போட்டார காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டே அதில் பொட்டேட்டோ சிப்ஸு வாழைக்காய் சிப்ஸு நேந்திரங்காய் சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு டீ போடுறதுக்கு ஒரு ஆளை வச்சு இவர் அப்பப்போ சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவருடைய நல்ல நேரம் பாருங்கள் நான் நினைக்கிறேன் ஏதோ இவர் சூரிய வழிபாடு பண்ணி பாருங்க நான் நினைக்கிறேன் சூரிய நாராயணனுடைய அருள் என்ன ஆச்சு அந்த கடை சூடு பிடிச்சிக்கிச்சு சூடு பிடிச்ச உடனே ரெண்டு வருஷத்தில் வேலையை ராஜினாமா பண்ணார் ராஜினாமா பண்ணி இன்றைக்கி மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி பெங்களூரில் பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணி அந்த கடைக்கு பேர் சிப்ஸ்ன்னு இருக்கும் சிஹெச் ஐபிஎஸ் எங்கே போனாலும் இந்த பிரான்ஞ்சை நீங்கள் பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு இருபது கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது அவர் வெறும் டீ கடை வாழக்காய் சிப்ஸ் உருளக்கிறங்க சிப்ஸ் தான் ஒரு காமர்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தவர் அப்போது ஒரு மனுஷன் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் உக்காந்தோடனே ஒரு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னடான்னா எப்படியும் நமக்கு மாதம் மாதம் இவ்வளோ வருமானம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்குது அறுபது வயசுக்கு மேலே நமக்கு பென்ஷன் வரைக்கும் சாகுற வரைக்கும்ங்கிற உறுதி இது நன்மை தீமை என்னடானா இதுக்கு மேலே உங்களுக்கு வளர்ச்சி இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு முன்னெடுத்து நிச்சயமாக கிடையாது அப்படிங்கிற ஒரு தடை இருக்குது ஆனால் இந்த மாதிரி துணிகரமான மனிதர்கள் தெய்வபக்தியினாலே தெய்வத்தினுடைய அருளால் அதுக்கு மேலே மேலே மேலே போயிடுறாங்க பாருங்கள் அதனால் இந்த சூரியனானவன் உங்களுக்கு மேன்மேல் வளர்ச்சி ஸ்ரீயே வகா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய கிராஃப் மேலும் மேலும் உயரக்கூடிய வளர்ச்சி இருக்க வேண்டும் ஏன்னா மனிதர்கள் வளர்ச்சியைத்தான் விரும்புகிறார்கள் தளர்ச்சியை யாரும் விரும்பவில்லை ஒரு புது கவிதையை பார்த்தேன் சூரியன் எழும்பினான் சேவல் கூவியது ஆதவன் மகிழ்ந்தான் எனக்கு அழைப்பு என்று மாலை வந்தது சூரியன் விழுந்தான் சேவல் கத்தவில்லை சூரியன் சொன்னான் எழும்போது இருக்கும் வரவேற்பு விழும்போது இருப்பதில்லை இது உலக இயற்கை அப்படின்னு சூரியன் உதிக்கிற போது ஊரில் இருக்கிற எல்லா சேவலும் கத்துதில்லை எத்தனை சேவல் இருக்கோ அத்தனை சேவலும் கத்துது அப்ப சூரியன் என்ன நினைக்குதான் இந்த உலகத்துல வெல்கம் வெல்கம் வெல்கம் நம்மளை வரவேற்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வருதான் ஆனா மாலை ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிற போது ஒரு கோழியாவது கத்துதா சேவல் வேண்டாம் கோழியாவது கத்துதா ஒண்ணும் கத்த எல்லாம் கப்சிப் கப் அப்ப சூரியன் பாக்குது வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னீங்களே காலையில இப்ப சென்று வருக நன்றி மீண்டும் வருகன்னு யாராவது சொல்றாங்களான்னு போல கூட கத்த மாட்டேங்குது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுலான்னா எழும்போது தாங்கும் உலகம் விழும்போது வருவதில்லை உங்களுக்கு வளர்ச்சி இருந்தா எல்லாம் கை கூஜாக்கள் தலையாட்டிகள் ஆமாஞ்சாமிகள் எல்லாம் கீ ஒரு ஆனால் உங்களுக்கு வீழ்ச்சினா போச்சு பானையிலே சோர் இருந்தால் பூனைகளின் சொந்தமடா சோதனையை பங்கு வைத்தால் சொந்தமில்லை பந்தமில்லைன்னா திரும்ப காரன் வீழ்ச்சின்னு வரும்போது யாரும் வரமாட்டான் எல்லாம் விலகிடுவான் அதனால வளர்ச்சியானது மேன்மேலும் போய்கொண்டிருக்க வேண்டும் அது தொடர்ச்சியாகவே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீயே வாகாங்குறேன் ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பலமுறை அர்த்தம் சொல்லியிருக்கிறேன் ஆசிரியித்து இருப்பவள் ஆசிரியிக்கப்படுபவள் ஆசிரியம் என்ன சார்ந்திருத்தல் டிபெண்டன்ஸ்னு அர்த்தம் திருமகளுக்கும் ஸ்ரீனு பேரு திருமகள் பகவானை நிரந்தரமாக ஆசிரித்திருக்கிறாள் இந்த உலகனைத்தும் அவளை ஆசிரியத்திருக்கிறது அதனால ஸ்ரீனு பேரு அவள் பேரை எதுக்கெல்லாம் வச்சாங்க அப்படின்னு சொன்ன எல்லாத்துக்கும் எல்லா மங்களங்களுக்கும் அவள் பேர் தான் ஸ்ரீ ஸ்ரீனு முதல்ல போட்டு பின்னால் எழுதுனா அது மங்களம்னு அர்த்தம் ஸ்ரீமான் அப்படின்னு சொன்ன திருமகளுடைய கடாட்சம் பெற்றவன் அந்த பேரை சொல்லி ஸ்ரீயேவகா உங்களுக்கு திருமகள் என்றும் விலகாமல் இருக்கக்கூடிய அருளை அந்த சூரியன் தருவானாக அப்படிங்கிற இப்போ இந்த வேத வச்சனங்களை உங்களுக்கு ஒரு தடவை படிச்சு காமிச்சு விளக்குறது எனக்கு கடமை நினைக்கிறேன் இந்த சூரிய மண்டலமானது ருக்வேதம் திருச்ச ருச்சாம் லோக அப்படிங்கிற வேத வாக்கியத்துல ருச்சா அப்படின்னா ருக்வேதம் அர்த்தம் இந்த ரிவேதம்னு பேர் எப்படி வந்தது என்றால் இப்போ நம்ம வந்து ராமாயணத்தில் ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு கப்லெட்டுக்கு ஸ்லோகம்னு சொல்கிறோம் அனுஷ்டுப் சந்திலே உள்ள ஒரு ஸ்லோகம்னு சொல்கிறோம் ஆனால் ரிக்வேதத்தில் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலட்டை ஸ்லோகம்னு சொல்றதில்லை ருக் என்று சொல்லுவார்கள் அதை வந்து நாசுக்கா சொல்லும் போது என்று சொல்லுவார்கள் ஒரு கனம் சொல்லு அப்படிமா கனன்னு சொல்லுன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னு அர்த்தம் இப்போ கொன்னக்குடி வைத்தியநாதன் ஒரு பப்ளிக்கு பேட்டியில் டெலிபோன் நிகழ்ச்சியில் சொல்கிறார் ஒரு நேயர் கேட்குறாங்க நீங்கள் வயலின் வாசிக்க வரலன்னு சொன்னால் என்ன செஞ்சிருப்பீங்க என்ன தொழிலுக்கு போயிருப்பீங்கன்னு அவர் சொல்கிறார் நான் வேதம் படித்தம்மன் நான் கனப்பாடிகளாக போயிருப்பேன் அப்படின்னு எப்போல்லாம் எனக்கு வயலின் வாசிக்க சான்ஸ் இல்லாமல் இருந்ததோ அப்போல்லாம் நான் என்ன நினச்சேன் பேசாமல் நம்ம தான் வேதம் படிச்சிருக்கோம்ல வேதம் சொல்ல போகலாமே அப்படின்னு கனபாடிகள்னு அவருக்கு பேர் கனம் என்றால் வேதத்தினுடைய ஒரு ரிக்குக்கு பேர் பாட்டி என்றால் பாடம் சொல்லுகிறவர் நிறுத்தம் நீங்கள் தப்பாக கன பாடிகள் நினைக்கிறீங்க பாடினா நம்ம வந்து உடம்புன்னு நினைச்சுக்கிட்டு கனமான உடம்பு கொண்ணு கூட வைத்திருந்தாங்க கனமான உடம்பு இருக்கு சட்டையாக வருதுன்னா அப்படி இருக்கிற அதாவது வேதத்தை சொல்லுகிறவர்னு அர்த்தம் இந்த ரிக் என்ற அந்த கப்பலு இந்த வேதத்துல எப்படி அமையணுமோ அப்படி இருக்குது எண்ணிக்கையிலேயும் சரி பிராசடியிலையும் சரி அதனால் அந்த வேதத்துக்கு பேரையே வந்து ருச்சகம் ருக் வேதம் என்று பெயர் வைத்து விட்டார்கள் இதில் தான் வந்து நிறைய கர்மகாண்டங்களும் ஸ்லோகங்களும் ஸ்தோத்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்படின்னு சொன்னால் இந்த வேதத்தில் ஒரு முன்னுரை மாறி வேதம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரிக்வேதம் படிக்கலாம் ரிக்வேதம் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து நீங்கள் சாம வேதத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கே பிலாசபிக்கல் சைடு ரொம்ப இருக்கும் கொஞ்சம் டீப்பராக போகும் அதில் எஜுர்வேதத்தில் சூக்தங்கள் நிறையா இருக்கு அப்போது கிராஜுவலாக வருது அடுத்து சொல்கிறார் இப்போ சூரிய மண்டலத்தை அவர் ரிக்வேதம்னு சொன்னார் அடுத்தாப்புல அதை விட கொஞ்சம் இன்டீரியரா போறார் இன்டீரியர்னா என்னன்னா ஒலிக்கதிர்கள் அங்கிருந்து கொண்டே எங்கும் பிரகாசிக்கின்ற ஒலிக்கதிர்களுக்கு உதாரணமா சொல்லும் சாம வேதத்தை சொல்றார் எது ஏத அர்ச்சிகி தீபியதையே தன் மகாவிரதம் சாமானே சர் சாம்னாம் லோகான் சூரியனாலே நமக்கு பயன் இல்லை ஒலிக்கதிர்கள் இல்லை என்றால் இந்த சூரியன் அங்கே இருக்கும் சூரியன் இருக்கிற இடம் தெரியுமே தவிர அந்த உஷ்ணமான கதிர்கள் நமக்கு வராது அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனால் பிரயோஜனம் என்ன ஒரு மூன்றாம் வரை சந்திரனை பாருங்கள் சந்திரன் இருக்கிறது தெரியும் ஆனால் சந்திரனிருந்து உக்ரமாக கிரணங்கள் வருதா ஒன்றும் கிடையாது அவ வெறும் ஒளி மாத்திரம் தெரியுது கிரகம் இருக்கும் இடம் மாத்திரம் தெரியுது பிறகு பிரயோஜனம் இல்லை அதனாலே ரிக்வேதமாய் இருக்கும் அந்த சூரிய மண்டலம் சாமவேதமாகும் ஜீவாத்மாவுக்கு பயன்படுகிறது மனிதனுடைய வாழ்க்கை பயன்படுவதே எப்போது ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரும்போதுதான் வைகுண்டத்திலே சாமகானம்தான் பாடுகிறார்கள் என்று சொல்லி சாமகானம்ங்கிறது என்னன்னா அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு இந்த பாட்டு அகமன்னம் அப்படின்னா நான் பகவானாலே உணவாக உண்ணப்படுகிறேன் நான் பகவானை உணவாக உண்ணுகிறேன் அப்படின்னு ஜீவாத்மா சந்தோஷ மிகுதியினாலே பாடுதான் அது என்ன பகவான் உண்ணுதல் பகவானை உண்ணுதல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது அன்பு செலுத்துகிற போது இந்த குழந்தையை அரவணைத்துக் கொள்கிறாள் கட்டிப்பிடிக்கிறாள் முத்தமிடுகிறாள் இந்த குழந்தையும் அம்மாவை கட்டி ரெண்டு பேரும் ஏன் கட்டி இந்த அம்மா வந்து வார வாரம் வந்து மெட்ராஸுக்கு வேலைக்கு போயிடுது சனி தான் திரும்பி வருது ஒரு வாரமா பிரிவு இந்த குழந்தையும் தாயும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறார்கள் அந்த ஒரு வாரத்தின் பிரிவு விரகத்தை தணிப்பதற்கு இருவரும் அரவணைத்துக் கொண்டு ஆனந்தத்திலே மகிழ்கிறார்கள் அப்போ இந்த குழந்தையை தாய் கொஞ்சி அனுபவிக்கிறாள் அதே போல இந்த தாயை குழந்தை அரவணைத்து அன்பு செலுத்தி அனுபவிக்கிறது இதைத்தான் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம் நான் உணவாகிறேன் நான் உண்ணப்படுகிறேன் நான் பகவானை உண்ணுகிறேன் என்று சொல்லி ஜீவாத்மா வந்து பரமாத்மாவிடம் அன்பு செலுத்துகிறதாக சொல்லுகிறார்கள் இப்போ பிசிக்கலா ஏற்படக்கூடிய தாய் செய்ய தொடுவது போல செய் தாயை தொடுவது அது சூரியனை நாம் தொடுகிறோம் நாம் சூரியனை தொடுகிறோம் எப்போ கிரணங்கள் மேலப்படும் போதுதான் அந்த சூரியனுடைய கிரணங்கள் மேலப்படும் போது நமக்கும் சூரியனுக்கும் நேரடியாக டச்சு ஏற்படுது அதனால சாமவேதமாக சூரியனுடைய கிரணங்கள் சொல்லப்பட்டன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேரக்கூடிய ஐக்கியத்தை சாமவேதம் சொல்லுவதாகினாலே சூரியனுடைய கிரணங்கள் நம் மேல படுவதை சாமவேதமாக இவர் சொல்லுகிறார் அடுத்து ஏஷ ஏத்தஸ்மின் மண்டலைய புருஷகா புருஷகான்னு பகவானுக்கு ஒரு பேர் புரியனாம் ஈசஹா புருஷகா அதாவது இந்த சரீரம் என்ற புறத்துக்கு ஈசன் எது சரீரமும் இந்த மாயா பிரபஞ்சமும் இந்த ஜீவாத்மா சமஸ்தோடியும் அவனுக்கு சரீரம் இந்த சரீரத்துக்கு அவன் தலைவனாயிருக்கிறான் எனவே அவனுக்கு புருஷகான்னு பேர் இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஆண்மகன் என்று எடுத்துக்கொண்டால் அவன் ஒருவன் தான் ஆண்மகன் எல்லா ஜீவாத்மாக்களும் வேட்டி கட்டினவங்க பேண்ட் போட்டவங்க எல்லாருமே பெண்கள் தான் ரொம்ப நுட்பமான கண்ணோட்டத்தில் பார்க்கற போது அதனால தான் நம்ம ஆழ்வார் தன்னை பெண்ணாக பாவிச்சுக்கிறார் ராமகிருஷ்ணர் சேலை கட்டி வழிபாடு செய்வாராம் ஞானிகளெல்லாம் தங்களை பெண்ணாக பாவித்திருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்றது ஆன்மீக பெண்மை இதுக்காக நாளைக்கே எல்லா ஆம்பளைங்களும் சேலை கட்டுங்க அது வந்து சுடிதார் போடுங்கன்னு சொல்ல அர்த்தம் இல்லை இது விவகார திசை நான் சொல்றது ஆன்மீக திசை அப்போ அந்த ஞான திசைக்கு சொல்லும்போது புருஷகா உள்ளுக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கிற உண்மையான ஆண்மகன் அதே மாதிரி சூரிய மண்டலத்துக்கு உள்ளே அவன் இருக்கிறது போல யஜுர்வேதத்திலே ரொம்ப நுட்பமான ஞான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷதங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆழமான தாத்பரியம் அதுபோல இந்த அணுமாத்திரம் இருக்கக்கூடிய அந்த பகவானை யோகிகள் மட்டுமே பார்க்க முடியும் யோக மட்டுமே பார்க்க முடியும் மற்ற முயற்சியில் பார்க்க முடியாது அது மாதிரி இங்கே எஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடுமையான விரதங்களையும் கடுமையான ஞான முயற்சிகளையும் மட்டுமே அவனை பார்க்க முடியும் அப்போ கதிர் மூலமாக நம்மை தொடடிய அந்த சூரியன் நம் கண்ணுக்கு எப்பொழுது காட்சி ஆகிறான் என்றால் ஞானத்தை அடைந்தால் மட்டுமே என்பதனாலே எஜுர்வேதம் என்று அதை சொன்னார்கள் ஏ ஏஷ ஏத்தஸ்மின் மண்டலிய புருஷஹா சோ அக்னிஹி தானி யஜூம்ஷி சஜூஷாம் லோக அவன் அக்னிமயமாக உஷ்ணத்தின் மூலரூபமாக இருப்பதனாலே அவன் அங்கு அக்னி என்று அழைக்கப்படுகிறான் அவனை யஜுர்வேதம் என்று சொல்கிறோம் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை கேட்பதற்கு உங்களுக்குலாம் அரிய புண்ணியம் இருந்திருக்கிறது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சூரிய சதுரத்துக்கு முக்கியமான சில ஸ்லோகங்கள்ல இது ஒன்று ஏன்னா சாட்சாத் வேத வாக்கியத்தை எடுத்து வச்சிருக்கிறார் வேதத்தில் ஒரு சொல்லு கூட பிறர் காதில் படக்கூடாதுன்னு வேதத்தை பாதுகாத்து வச்சுருந்தாங்க ஆனால் இதை வந்து ஒரு ஸ்லோகமயமாக மாற்றி மாற்றி அதுக்கு விளக்கம் சொல்லும்போது அந்த வியாக்கிய அந்த வேத வாக்கியத்தை எடுத்து கொடுத்து அதை உங்களுக்கு சொல்லும்படியா நீங்களும் அதை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த ஒரு ஸ்லோகம் சும்மா அணுகுண்டு மாதிரி அந்த காலத்தில் எப்படி வந்து ஒரு யாகம் பண்ணினா உடனே யாகத்துக்குள்ளே இருந்து தேவதை வந்து பாயாசம் கொடுத்தது குழந்தை பிறந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி மாதிரி கரண்ட்டு மாதிரி பிடிக்கக்கூடிய பலனுள்ள ஒரு ஸ்லோகம் இந்த பாக்கியத்தை நமக்கு பகவான் என்று வழங்கினால் இன்னொரு முறை படித்து காட்டுறேன் பாருங்கள் உபயதாரர்களான வைஷ விஜய் திருமதி கே லட்சிபாய் அம்மரவர்களுக்கும் திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்தர் கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறை விடைபெறுகிறேன் நாளைக்கு சுதர்சன சதகம் வெள்ளிக்கிழமை ராமாயணத்தின் சிலோகம் சனிக்கிழமை லட்சுமி சதசுரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை அமிர்தா சுவாதினி புதன்கிழமை மீண்டும் இங்கே சூரிய சிவத்துக்காக சந்திப்போம் ஜெயஸ்ரீ மன்னாரே